தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நாம் என்ன நோக்கத்தோடு தேவாலயத்திற்கு செல்கிறோம் கர்த்தருடைய சாயலை தேவாலயத்தில் நாம் எப்படி தரிசிப்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில் போராடும் பாவ போராட்டங்களை ஜெயிப்பதற்கு நமக்கு தேவையானது என்ன சாத்தான் யாருடைய சத்தத்திற்கு பயப்படுவான் என்ற கேள்விகளுக்கு தன் வாழ்க்கையின் அனுபவங்களிலிருந்தும் புதிய எருசலேம் சபையின் நடபடிகளில் மறித்தவர்களை உயிரோடு எழுப்பின தேவனின் ஜீவ சாட்சிகளோடும் பரிசுத்த வேதத்தின் அடிப்படையில் உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுக்க வருகிறார் புதிய எருசலேம் சபையின் தலைவரும் அப்போஸ்தலருமான எஸ் ஏசுதாசன் அவர்கள் உன்னதத்தில் இருந்து வரும் பலனாகிய வல்லமையால் தரிப்பிக்கப்படுவதற்கு வாருங்கள் கத்தர் உங்களையும் உலகத்தின் எல்லை எங்கிலும் தம்முடைய நர்சாட்சியாய் நிறுத்துவாராக மறுபடியும் நாம் தேவனுடைய திருப்பாதம் கடந்து வரும்படியாக அநேகராகி நாம் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடியனால் ஒரே மனதோடு நாம் இந்த நாளிலுடைய சமூகத்தில் காத்திருக்க தேவன் நன்மை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல கிருமைக்காக ஆண்டவர்கள் நாம் வாழ்த்துவோமாக இல்லையிலோயா அல்லையிலோயா இந்த நாளிலும் தேவன்கின்ற வார்த்தைகளை நான் கேட்போமாக சாயங்க நூற்றி ஐந்து வசன ஒருவர் வாசிக்கலாம் கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள் கர்த்தரை தேடுகிற மக்கள் உலகத்தில் நிறைய இருக்கின்றார்கள் அவருடைய வல்லமை நாடுகிற மக்கள் இக்காலத்தில் தேவை தேவனுடைய வல்லமை நமக்கு வேண்டும் வல்லமை இல்லாமல் நாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை பண்ண முடியாது வல்லமை இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது என்பதை கர்த்தரை அறிந்திருக்கிறார் வல்லமை தேவன் அருள்கின்ற வல்லமை இருக்கிறது அதை நாம் நாட சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும் இளையலோயா மூன்று காரியங்களை நாம் இதில் பார்க்கின்றோம் கர்த்தரையும் வல்லமையை நாடுங்கள் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் இந்த நாளில தேவன பிள்ளைகளாய் நமக்கு வல்லமை கர்த்த வல்லமை அதிகம் தேவை என்று நாம் காணுகிறோம் இருக்க வேண்டுமான் பக்தனை பாருங்கள் சங்கீதம் அறுபத்தி மூன்றுலாம் எப்படி வாசிக்கிறோம் அறுபத்தி மூன்றாவது சங்கீதம் இரண்டாவது வாக்கியத்தை வாசிப்போம் தேவாலயத்துக்கு வரும்போது அவருடைய ஆசை எப்படி இருக்கிறது பாருங்கள் வாசிப்போம் வல்லம மகத்துவம்ட்சிமையும் நிறைந்த தேவனாக அவர் இருக்கிறார் அவருடைய ஆசை என்ன கர்த்தனை வறுமையாய் பார்ப்பதல்ல கர்த்தனுடைய வல்லமை கர்த்தரை பார்க்க ஆசையா இருந்து உருடைய வல்லமையும் மகிமையும் கண்டேன் என்று சொல்லுகிறார் தேவாலயத்துக்கு நான் வரும்போது நம்முடைய கற்றலிட வேண்டும் என்ற ஒரு ஆசை நம்ம ஆட்கொள்ள வேண்டும் என்று அண்ணுடைய திருவாக்கு சொல்லுகின்றது பாடினோம் ஏதோ வார்த்தை கேட்டோம் போனோம் என்ற நம்முடைய அடிப்படையில் புறப்படும் போது வர வேண்டும் இன்று காண வேண்டும் வல்லமையை நான் அனுபவிக்க வேண்டும் ஆசை அதுவாக இருக்கிறது என்ன தாகத்தோடு நீரோட வாங்கி கதர்வது போல வேவரேன் ஆத்துமான் அந்த ஆசை அந்த வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும் வானாந்திரத்தில் அலைகிற மானது தண்ணீர் வந்துவிட்டால் எங்கே தண்ணீர் கிடைக்கும் என்று ஆவலோடு அங்கிங்கமாக அலைந்து அவை அறிந்துகின்றது போல நம்முடைய ஆவலும் அப்படி இருக்க வேண்டும் நாம் குறைவுடையவர்கள் நாம் விளையிற மாணவர்கள் நமக்கு கிறிஸ்துவின் வல்லமை தேவைப்படுகின்றது இது உலகத்தில் இன்னொரு வல்லமை இருக்கிறது அந்த வல்லமையை மேற்கொள்ள வேண்டும் என்றால் அந்த வல்லமை அந்த கொண்டு வருகிற தீமைகள் வெள்ள வேண்டும் என்ற ஒரு சிங்க கேட்ட நிலையில் நிலைமை இருக்கிறது மாசம் ஆவி இருக்கிறது வரைக்கும் நமக்கு வல்லமை அதிகம் தேவை என்று நாம் காணுகிறோம் இந்த வல்லமை யார் எதிர்பார்க்கின்றார்கள் வல்லமையை எதிர்பார்த்து வாங்கிக்கிறார்கள் வரும்போது பாடுகளே சொல்லி கவலைப்பட்டு துக்கப்பட்டு கண்ணீர் வெடித்து மூக்கை செய்துவிட்டு எழுப்பி போகின்றார்களா என்று தான் அவர்கள் மூலமாக அவர்கள் அப்படித்தான் மேன்மை அடைந்தார்கள் அப்படித்தான் கிறிஸ்து உலகத்தை காண்பித்தார்கள் என்று நாம் காணுகின்றோம் அருமையான கற்றுடைய கண்கள் பூமியங்கும் பதினாறாவது ஒன்பதாவது வாக்கியத்தை நாம் ஒரு வாசிக்கலாம் இருக்கிறவர்களுக்கு வல்லமையை விளங்க செய்யும்படி கண்கள் எங்கும் உலாக கொண்டிருக்கே அவர் தேடுகின்றார் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்தோர்லா இருந்தால் எல்லாரையும் பார்க்கலாம் பரிதவிக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொல்லி இருக்கிறது இந்திய அருமை ரசிகளை கொடுக்க கவலைப்பட்டிருக்கின்றார் மரத்தை வைத்த நாயன் தண்ணீரை ஊற்றுவார் என்று சொல்லி கிராமத்து மக்கள் சொல்வார்கள் மரத்தை வைத்து விட்டால் அது மரத்தை வைத்தவர்கள் கவலை உண்டு மறந்து தண்ணி ஊற்றணும் என்று சொல்லி தொடர்ணும் வளர்க்கணும் வளரணும் வளர்ந்து பலன் கொடுக்கணும் என்று யாருக்கு கவலை வார்த்த உடையவருக்கு கவலை அதே வனமாக நம்மை பற்றிய கவலை ஆண்டவருக்கு உண்டு என்ன நம்முடைய நோக்கம் என்ன கத்திய வல்லமையை தான் ஆடுகிறவர்கள் உத்தமர்கள் என்று நாம் காணுகிறோம் அவர்கள் உண்மை உள்ளவர்கள் அவர்கள் தான் சரியாக தெய்வீகத்தை அறிந்தவர்கள் அவர்கள்தான் அதாவது தேவனுக்கு பிரியமான பாத்திரங்கள் என்று நாம் காணுகின்றோம் என்று சால முதோ நடந்தது எல்லாவற்றையும் சேர்த்து கொடுக்குறபடினால முதலாவது தேவடர் ராட்சத்தோடு நீதி தேடுங்கள் அப்படி இவைகள் எல்லாம் அதோடு கூட கூட கொடுக்கப்படும் என்று இறைவாக்கு சொல்லுகிறது அருமையான பிள்ளைகளை வார்த்தை என்ன சொல்லுகிறது கர்த்தரை மட்டும் தேடாமல் கர்த்தரை மட்டும் இம்மைக்குரிய காரியங்களுக்காக தேடாமல் வல்லமய நாட வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறது வல்லமய நாடுங்கள் கர்த்தனத்தில் வல்லமை இருக்கிறது அந்த வல்லமை நாடுங்கள் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடியால அண்டவரை நான் சோத்தரிக்கிறேன் அடிக்கடி அடிக்கடி தேவனுடைய பிள்ளைகளில் குறைந்திருக்கிற நேரத்தில் உடனே இருக்கிற விசுவாசனையும் உடனே உடனே ஆனா உடனே அதாவது ஒரு நல்ல காரியம் நடந்த மாதிரி உற்சாகம் எழுப்பு யாருக்கு இருக்காது ஒரு நஷ்டமா இரு கஷ்டமா ஒரு பாடுகளை வாழ்க்கை உடனே இவர்களுக்கு விழுந்து அடுத்த ஆள் மேலே விழுந்து அவர்களை தள்ளிப்படுவார்கள் நான் பார்க்கின்ற மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வாக்கியத்தை நபர் வாசிங்களா உள்ளான மனசனில் வல்லமையாய் பலப்படுத்த அவருடைய ஆவியினாலே ஆய் பரிசு உண்மைதான் ஒரு வல்லமை வல்லமையாய் பலப்பட உங்களுக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன் அந்த உள்ளான மனித பல நடத்திவிட்டால் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் உள்ளானலன் இருக்கும் போது அவர் எந்த நிலையில விசுவாசத்தில் தளர்ந்து போகிறது இல்லை விசுவாசத்தில் தள்ளாடுகிறது இல்லை விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும் அவர் என்ன சொல்லுகிறார் பலன் இல்லை பலன் இல்லாததால் அடிக்கடி தள்ளாடி விடுகின்றீர்கள் அடிக்கடி சுவர்ந்து போகிறீர்கள் அடிக்கடி பின்னடைகின்ற உள்ளான மனிதர்களே வல்லமையாய் பலப்பட வேண்டும் வல்லமையை நாடுங்கள் சரீர பலத்துக்காக பார்க்கிறேன் பாருங்க அந்த இதை சாப்பிடலாமா சாப்பிட்டு சரீரத்தை நல்ல எவ்வளவுதான சரீரத்தை பலப்படுத்துகிறாரோ அது விலகினமான பாடிதான் ஏதோ இருக்கும் கொஞ்சம் வயது ஆகிவிட்டால் அந்த பலனும் போய்விடும் ஆனா உள்ளான மனிதனில் உள்ள பலன் அப்படி அல்ல அலேலையா சுவாசத்தில் பிலன் உள்ளவராக இருந்தார் ஹலே வராக இருந்தார் வயதான காலத்திலேயோ அவர் உள்ள இருந்தார் என்று நாம் காணுகின்றோம் அருமையான கச்சிட பிள்ளைகள் வல்லமையை தாரும் உள்ளான மனிதன் பலனடையோந்து ஆண்டவர உங்களுடைய எல்லா காரியங்களையும் சுதந்திர ஆண்டவர் எனக்கு கிருப தர வேண்டும் என்று நாம் ஜபம் பண்ண வேண்டும் நம்முடைய ஆசை ஆலயத்தில் வரும்போது வல்லமை கண்டு வல்லாமல்றங்குகிறது எனக்குள்ளே ஒரு பெரிய வருகிறது உணர்கின்றேன் உள்ளான மனிதன் வல்லமையாக கிருவு செய்தீர் சமத்துக்கு வந்தேன் அதை கண்டேன் அதை பெற்றுக் என்று நாம் வீடு திரும்ப அப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்ணாகட்டும் ஹலேயா ஹலேயா இரண்டாவதாக இரண்டு பேருந்து என் நான்காம் அதிகாரம் ஏழு டு ஒன்பது வரைக்குள்ள நான் ஒருவர் வாசிக்கலாம் மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்ட வல்லமை எங்களால் உண்டாகாமல் என்று விளங்கும்படி மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அலேலு அலேலுயா என்னுடைய சரீரம் என்னது மண்பாண்டம் இந்த மண்பாண்டத்தில் இந்த விளையேறப்பட்ட வல்லமை இந்த பொக்கிஷத்தை எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் இந்த மகத்துவம் உள்ள வல்லபாய் இந்த பொக்கிசம் என்று சொல்லுகின்றார் பெரிய புதையல் என்று சொல்லுகின்றார் பெரிய ஐஸ்வர்யம் என்று சொல்லுகின்றார் வல்லபாய் என்பது என்ன பெரிய அருமையான கற்றுடைய பிள்ளைகளுடைய இந்த பொக்கிசத்தை நாம் நிறைவாய்ப்புள்ள கத்திர சமூகத்தில் நம்முடைய ஆசை அதுவாக இருக்கணும் அனைவரே வல்லமை தாரும் வல்லமை தாரும் உலகத்திலிருந்து வருகிற தீய வல்லமையை மேற்கொள்வதற்கு உம்முடைய வல்லமையை தாரும் வேறு ஆளாக இருந்தாலும் அருமையான வல்லமையை அருள் செய்ய முடியாத பூமி எங்களுடைய கண்கள் உத்தவர்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது இந்த வல்லமையை யார் எதிர்பார்க்கின்றார்கள் என்று அவர்களை அறிந்தவர்களுக்கு கொடுப்பதற்காக ஆண்டவர் விரும்புகின்றார் அருமையாள இருக்கிறபடி நான் எப்படி நெருக்கப்பட்டு ஒடுங்கு போகிறது இல்லை முடிவடைகிறது கைவிடப்படுகிறது துக்கப்படுத்தப்பட்ட துக்கத்துக்குரிய செய்திகள் வந்தும் கைவிடப்படுகிறது கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகிறது சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் இந்த மகத்துவமான வல்லமை இந்த பக்கிசத்தில் பெற்றபால் இப்படிப்பட்ட சோதனை வாழ்க்கையில் இருக்கிற குறைபாடுகளை உணர்கிறபடியை வல்லமையை உண்மைதான் கர்த்தரை தேடுகிறதா நான் தரிஞ்ச பணம் பண்ணுகிறோம் ஆனால் அது மட்டும் போது அதனுடைய வல்லமையை சேர்த்து நாட வேண்டும் கர்த்தரை தேடுகிறதோடு அவருடைய வல்லமையை நாட வேண்டும் கத்தரையும் வல்லமையையும் ரெண்டு பிரித்து எழுதியிருக்கு பாருங்க அவருடைய வல்லமையை நாடுங்கள் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் சமூகத்தின் காத்திருக்கும் போது ஊழிய காலத்தில் ஊழிய காலத்தில் ஏற்பட்ட சோதனை நிமித்தில அவர்கள் விழுந்து போகாமல் தளராமல் பின் தங்கி விட்டு சோர்ந்து போகாமல் அவர்களது விசுவாச பாதையில வெற்றி நடை போட்டதுக்கு காரணம் என்ன சொல்லுகிறார்கள் பிளகமான இந்த மண்பாண்டத்துல அந்த அந்த அடிக்கடி அடிக்கடி சோர்ந்துவார்கள்ர்வான வார்த்தைகளை பேசுவார்கள் விளையரமான வார்த்தைகளை சொல்லுவார்கள் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுவார்கள் வல்லமை இல்லாத இந்த வல்லமை உள்ள மனிதர்களே அந்த வல்லமை பலன் கொள்ளும் போது தன்னை எப்படி வளர்ந்திருக்கிறார் ஒன்றுமில்லை நான் மண்பாண்டம் அவர் பெரிய பட்டதாரி பெரிய பணக்காரன் உடைத்தவர் தலைமுழுவதும் அவருக்கு அறிவு உண்டு அறிவாளி கத்திரகம் முன்பாக நான் ஒரு மண்பாண்டம் இந்த மண்பாண்டத்தில் அந்த மகத்துவ வல்லவகையாகிய பொக்கேசத்தை தேவன் தந்திருக்கிறார் அந்த பொக்கேசம் அந்த இலக்குடைய இருக்கிறபடியா இவைகளெல்லாம் நான் தாங்க முடிகின்றது இவர்களெல்லாம் ஜெயிக்க முடிகின்றது இதிலே நான் தள்ளாமல் இருப்பது உள்ளான மனிதனில் அந்த மலன் உண்டாயிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார் வரும் கத்துடைய பிள்ளைகளே இந்த நாளில் நம்முடைய ஜபம் நம்முடைய ஆசை நம்முடைய விருப்பம் என்ன அவருடைய ஆவியை நான் பெற்றிருக்கிறேன் ஆவியினாலே உள்ளான மனிதனில் பலப்பட அதை நாம் பெருக்கிக் வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடியால கத்துடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன் வல்லமையை பெற்றவர்கள் வார்த்தைகள் வந்து எப்பொழுதுமே வல்லமை உள்ள வார்த்தையாக இருக்கும் இலங்கை எதிர்பார்க்க முடியாது நான் அடிக்கடி சொல்லுகிறது தான் நாளைக்கு சாகிறதா இருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் தேவனை பற்றி ஊக்கமான வார்த்தைகளை சொல்லிவிட்டு வெற்றி நடைபோட வேண்டும் என்பதுதான் அதாவது நாளைக்கு நமக்கு மரணம் இருக்கும் இன்றைக்கு நம்ம சொல்லுகிற வார்த்தை எப்படி இருக்கணும் ஆண்டவர் இருக்கிறார் கவலைப்படாத ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார் வல்லமையுள்ள இந்த வார்த்தையை மற்றவர்களை உயிர்ப்பிக்கிறதாக உயிர் மூட்டுகிறதாக அது இருக்கும் அப்படி இல்லாதவர்கள் வல்லமை இல்லாதவர்கள் சொல்லுகிற வார்த்தை எல்லாம் கோழைத்தனமான வார்த்தைகளாக மற்றவர்களுடைய விசுவாசத்தையும் அது பிலகினப்படுத்துகிறதாக இருக்கும் என்று திருவாக்கு சொல்லுகிறார் அப்படினால்தான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார் சங்கீதம் இருபத்தி நான்காவது வாக்கியத்தை நமர்வர் வாசிக்கிறார் கர்த்தடைய சத்தம் வல்லமுள்ளது கர்த்துடைய சத்தம் வல்லமை உள்ளது கருத்துடைய அங்கிருந்து கத்தர் முளைங்கிறார் மோசையோடு அடிவாரத்தில் இருக்கிற ஜனங்குடைய தண்ணியாய் கலஞ்சது கிடைக்கிடு நடைங்கினார்கள் சொன்னார்கள் கடவுளின் இடத்துல பேச முடியாது பயங்கரமா இருக்குது அதுக்கு காதேசனாந்திரத்தை அதிரப்படக்கூடியது பெண்மான்களை ஈனப்படக்கூடியது மகாபுரிய வல்லமையுள்ள வார்த்தை அலேலுயா அந்த வல்லமை யார் பெற்றிருக்கின்றார்களோ அவர்களும் இருந்து அப்படிப்பட்ட கிரியைகள் வெளிப்படும் என்று வேதம் சொல்கின்றது அலையலுயா அப்படி பரிசு செய்தார்கள் அப்படிப்பட்ட வல்லமையை பெற்றார்கள் பாசாத்தான சொல்லும் போது கிடைக்கிடுகின்ற அடங்குகிறது நாம் காணுகின்றோம் அந்த வல்லமையை பெற்றவர்கள் சுவாச குடும்பம் என்னுடைய தங்கச்சிக்கு காய்ச்சல் எங்க வீட்டை ஜெவம் பண்ண எண்ணெய் எடுத்து நெத்தில போட்டார் உடனே அந்த காய்ச்சலை காரணம் அந்த பேய் இழகிட்டு இழகி அவர் தூரம் போச்சு விடு நான் போறேன் போறேன் போறேன்னு சொல்லி விட்டுட்டு ஜ அபிஷேகம் பெற்றவர் வல்லமை பெற்றவர் இந்த வல்லமை தொற்றவுடனே வல்லமை பிரவேசித்து அசுத்தாவிய வல்லமை அலேலுயா அலோலுயா உள்ளான மனிதனே வல்லமையாக பலன் வேண்டும் என்று திருவாக்கு சொல்லுகின்றது அலேலுயா கற்றுட சொத்தாகவும் வல்லமை உண்டு அந்த சத்திற்கு நிகரானது ஒன்றும் அதற்கு அளவும் கிடையாது அவருடைய சத்தம் முழங்கும் போது இட்டி பாருங்க மின்னல் அடிக்கும் போது நம்முடைய நடந்து அமைதல் உடனே அமைதல் வல்லமை உள்ளது காற்றும் கடலும் அந்த வல்லமையோட வார்த்தைக்கு கட்டப்படுகின்றது எல்லாம் வல்லமைய சொல்லுகிறது இந்த வல்லமையை பெற்றவர்கள் சத்துருனால் ஏற்படுகிற எதிர்த்திகளை மேற்கொள்ள சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இல்லாதவர்கள் தோய்ந்து போகிறவர்களாக ார்கள்த்தபாகியாக்கும் என்ன பெயர் பாருங்க மார்க்க சுசிசம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வாக்கியத்தை நான் வாசிக்கிறான் மார்க்க சுசிசம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வாக்கியம் குமாரனாக சகோதர்த்து இடிமுழக்க மக்கள் என்று புறப்படுகிற அந்த வார்த்தை வல்லமை உள்ளதா இருந்தது மேலே வைக்க முடியாது இடி முழங்குற மாதிரி இருக்கிறது இடி முழங்குற மாதிரி இருக்கிறது என்று சொன்ன சத்தோசிய பவுல் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருந்தார் அவர் பிரசங்கொண்டிருக்கும் போது நிறைய மக்கள் இருக்கிறார்கள் திருவாரண மக்கள் கூடுவார்கள் கூடியிருந்தார்கள் அப்பாங்க சப்பாணி இருந்தார் இவர் பிரசங்கம் கேட்டுக்கொண்டே இருந்தார் கேட்டுக்கொண்டிருக்கிறது இவருக்கு தெரியுது இங்கே போது எத்தனை பேர் வார்த்தை போகுது எத்தனை உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியும் ஐயோ நாம வல்லமை பிறகு நமக்கு எனக்கு இந்த வல்லமை வேண்டுமே என்ற வாங்கியில எத்தனை பேர் விழிப்பாடு காணப்படுகின்றார்கள் எத்தனை பேர் அசந்து போய் இருக்கிறார்கள் என்று அவருக்கு ஆவியிலே தெரிந்தது தெரிந்தவர் பவுல் பேசுகாசம் அவனுக்கு உண்டு கண்டு எழுந்து காலோன்றில் நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னால் உடனே அவர் புதித்தெழுந்து நடந்தார் கர்த்தனுடைய சத்தம் வல்லமை உள்ளது தொடரும் இல்லை அவரை ஒன்னும் செய்யவில்லை இங்கிருந்து குறிப்பிட்டு சொன்னார் வல்லமை உன்னை சந்திக்கிறது என்று சொன்னார் அந்த சத்தம் அவருக்குள்ளே பிரவேசல்ல சத்தைய பிரவேசித்தது வல்லமை நாடுங்க கர்த்தரையுடைய வல்லமையை நாடுங்க நமது வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் இருந்தவர்கள் தான் அவர்கள் எல்லாருமே ஆதாமின் சந்ததிகளாக இருந்தவர்கள் தான் ஆனால் அவர்கள் அந்த வல்லமையை பெற்றார்கள் அந்த வல்லமையை அவர்கள் பெற்றுக் கொண்டபடியினால அவர்கள் மூலைய சுனா மகிமைப்பட்டது இல்லையில கூடி வந்திரவியிலேப்பனிதன் அந்த கேட்டவுடனே அருமி நடந்து விட்டானே அந்த பல்ல பிரவே செத்து விட்டது என்று எண்ணி ஏற்றிருப்பார்கள் அறுபடி நாளுக்கு வந்திருக்கிற கத்தட பிள்ளைகளை கத்தடை வார்த்தை நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறது கர்த்தரையை நாம் எல்லாரும் தேடுகின்றோம் உலகத்தில் நிறைய மக்கள் ஏசு கிறிஸ்து தான் தெய்வம் என்று பற்பல வகைகளையும் அவரை தேடுகிறார்கள் உருவ வழிபாடு செய்கிறவர்களும் அவரை தேடித்தான் இருக்கின்றார்கள் எல்லாரும் தேடுகிறார்கள் அந்நிய மதத்தில் இருக்கிறவர்களும் இங்கே சிலர் தேவண்ண ஒருவர்கள் அன்று கூட ஒரு குடும்பம் வந்தது ஐயா எனக்கு வேளாங்கண்ணி மாதா மேல ரொம்ப பக்தியா நான் கிறிஸ்தவ தான் நான் ஏசு அதாவது நான் வேளாங்கண்ணிக்கு போவேன் அடிக்கடி மாதா கோயிலுக்கு போவேன் கர்த்தரை தேடுறாங்க ஒவ்வொரு வகையிலையும் தேடுறாங்க அதை சொல்லவில்லை கத்த வல்லமையை நாடுங்கள் வல்லமையை நாடுங்கள் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் கற்றுடைய சத்த வல்லமையோட வல்லமைக்கு ஒரு குறிக்கப்பட்ட வரம்பு கிடையாது அவ்வளவு பெரிய வல்லமை கத்துடைய வல்லமை நம்ம காணுகின்ற இந்த வானத்தையும் பூமியையும் ஆண்டவர் அந்த வல்லமையினாலதான் படைத்தார் என்று எழுதியிருக்கிறத நாம் அறிவோம் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை சொல்கிறது பக்தனாகியோபு சொல்லும் போது அதனுடைய வல்லமையை அறிந்தவன் யார் வல்லமை யார் அறிந்தது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் அனிவாசுனா உடம்புல ஒரு நடக்கும் ஒரு ஆட்டம் இது மற்றது நடைமுறையிலே கிரியில வெளிப்படுகிறதாக இனிமா என்று சொல்லப்படுகிற ஒரு மாயத்தை காரன் தேவனுடைய மனிதர்கள் தேவ செய்த கேள்வி தடை செய்தான் அவர் எழும்பி பிசாசின் மகனே நீதிக்கெல்லாம் பகஞ்சனே அந்தகனாய்ப்போவாயாக உடனே அவன் குருணன் ஆகிவிடும் நாம் காணகிறோம் இல்லையில இந்த கடைசி காலத்தில் ஆண்டோருடைய மகத்துவத்தை உலகத்துக்கு காண்பிக்க முடியாகிற தேவன் யார் என்பதை ஜாதிகளுக்கு விளங்க செய்யும்படியாக கத்துடைய வல்லமை நமக்கு தேவை இல்லையிலா கத்துடைய வல்லமை நமக்கு தேவை என்று எறைவாக்கு சொல்லுகிற முடிய அவருடைய கிரிகளின் கடை கோடியானவைகள் அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம் அவருடைய வல்லமையின் இடிமுழக்கத்தை அறிந்தவன் யார் வல்லமையின் இடிமுழக்கத்தை அறிந்தவன் யார் யார் அறிந்தது அவ்வளவு இக்கட்டான நேரத்திலேயும் அவர் தேவரை பற்றி என்ன சொல்லுகிறார் அவர் இந்த காரியத்தை என்னுடைய துன்பத்தை அனுபவிக்கின்றார் அனுமதிக்கின்றார் ஏதோ இந்த சூழலைகள் எல்லாம் எனக்கு ஏற்பட்ட பத்து மூலைகளும் ஒரே நேரத்தில் சொத்து போனார்கள் எனக்கு இருந்த ஆசிரியர்கள் எல்லாமே போய்விட்டது என்னுடைய உடம்பு அழகாயிருந்த உடம்பும் அழகி கிருஷ்ணரோகம் ஆகிவிட்டது யாரும் அவரை பற்றி அறிந்தவர் அவர் எதற்கால செய்கிறார் என்று நமக்கு என்ன தெரியும் அவருக்கு ஒரு நோக்கம் வல்லமை செய்ய முடியாத அவர் இதை ஆசீர்வித்தார் அல்லவா உயர்த்தினார் அல்லவா அதற்கு பிறகு மூன்று தலைமுறை வாழ்ந்தார் அல்லவா பார்க்கின்றோம் வல்லமையும் நாடு பலன் கொடுல்ல நல்லா கிரும எனக்கு தாரும் வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற காரியங்களை நாம் சாதனை பண்ணுகிற மூலமாக வல்லமை நம்முடைய வார்த்தை சொல்லுகிற வார்த்தை தெய்வீக வாக்காக உலகிற்கு வெளிப்படும் முடியாக நாம் தேவ வல்லமையன் கற்றுடைய வல்லமையை ஆடுங்க வல்லமையன் ஆடுங்க அதற்காகத்தான் நாம் மாசோ முழு ஒரு ஜமாக நடத்தணும் கட்டளை கட்டளையின்படி முழு முழு இரவும் வெளிச்சமாயிருக்கிற அந்த இரவை நாம் தேவ சமூகத்தில் வல்லமைக்காக தேவ கருமைக்காக காத்திருக்கிறோம் பாஞ்சியுள்ள கொஞ்சம் பேர் வருகிறார்கள் சிலர் வரவில்லை சில இன்றொரு வரைக்கும் ஒரு பகுதிக்கு இருப்பார்கள் பகுதிக்கு மேல போயிடுதான் பார்க்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகள இந்த சரீரத்துக்கு பலன் உண்டாக இந்த சரீரத்துக்கு நிலைப்பாடு கிடைக்கும் முடியாக போய்விடுகிறோம் உள்ளான மனிதன் பலனடைய வேண்டுமே வல்லமை அருள்கின்ற நேரத்தில் மழை வரும்போது மழை மேல விடாது தேவன் ஆவியின் மழிய மழையை பொழிந்து விடுகிற நேரத்தில் நம்முடைய கொண்ட தடுப்போம் என்று சொன்னால் அந்த வல்லமை நம்மள கிரி செய்யாமல் போய்விடும் எல்லாருமே யார கத்திட பிள்ளைகளே வல்லமையை நாடுங்கள் என்று கத்துவாக்கு சொல்லுகிறதற்காக இருக்கிறேன் நிரம்பி இருக்கிறதோ அது அவர்களே பல இடங்களில் பார்த்திருக்கிறோம் சபைக்கு நடந்திருக்கிறார் இயேசு அவர் சென்று கொண்டிருக்கும் போது அவர் இந்த வழியை வருகிறார் மூன்றாவதாக வாசிப்போம் அவர் இந்த வழியை வருகிறார் என்று கேள்விப்பட்ட பனிரண்டு வருடமாக வியாதினால் வருத்த பெரும்பாடு கஷ்டப்பட்ட ஒரு பெண் கேள்விப்பட்ட போது கூட்டத்தில் போய் அவருடைய நம்பிக்கையில அவள் சென்ற வஸ்திரத்தை தொட்டாள் அப்ப என்ன புறப்பட்டது வல்லமை புறப்பட்டது அவருடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது புறப்பட்டு அவளுடைய வியாதி நீச்சிட்டு எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வாக்கியத்தை வாசிக்கிறதை கேட்கிறார்கள் இத்தனை லட்சம் மக்கள் ஆயிரம் மக்கள் உமை நெருக்கிக் கொண்டு வரும்போது ஒருவர் என்னை தொட்டார் என்று சொல்லுகிறீர்கள் எப்படி அவள் தொட வேண்டிய பிரகாரம் தொட்டாள் அவள் அந்த பாஞ்சையில் வந்தாள் வேதனை நீங்க எவ்வளோ என்று அவர் வல்லமை அவரிடத்தில் வல்லமை உண்டு என்று அவளுக்கு தெரிய தெரிந்து வந்தார் அவர் மறைத்தோர் எழுப்புகிறார் குசுவை சோமாக்கினார் பேய்களை துரத்துகிறார் என்று கேள்விப்படுத்த நான் அப்படி இல்லாவிட்டாலும் பின்னா அலுமி வஸ்திரத்தை விடுவேன் என்று வாசிய அதற்கேசி என்ன வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன் என்னை தொட்டதுண்டு என்றார் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து ஒன்றும் சொல்லவில்லை அவர் வல்லமையில நிறைந்திருந்தார் வல்லமையில நிறைந்திருந்தார் அவருடைய தொட்டவுடனே வஸ்திரத்தில் இருந்து வல்லமை அது வெளியாக குணமாக்கிட்டு பனிரண்டு வருடமாய் வருத்தப்படுத்தப்பட்ட அந்த ஸ்ரீ அன்றே குணமானால் என்று நாம் காணுகின்றோம் எஸ்டேட்ல நம்முடைய ஊழியக்கார ஒரு ஆர்கனைஸ் நடத்தி கொண்டிருந்தார் சின்ன குழந்தைகளுக்கு நடத்தி கொண்டிருந்தார் அவர் ஒரு நாள் இந்த சரத்திர தேப்பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார் வல்லமை உள்ளவர் சில சீடர்கள் நடந்து போகும்போது நோயாளிகள் எல்லாம் கடைசி வைப்பார்கள் விடுவார்கள் அப்போ சில சுத்த போல சில நடக்கு போக முடியாவிட்டால் உருமாலை எடுத்து கொடுத்து இதை கொண்டு ரோஹிகள் மேல போடுங்க சோமாயிரம் வல்லமை கிறிஸ்துவின் வல்லமை வல்லமையில நிறைந்திருந்தார் தொட்டவுடனே வல்லமையை பாசாய்த்து கரண்ட் லைன்ல கரண்ட் இருந்ததுன்னா சொருடனே லைட் எரியும் கிரிகளை நான் பார்க்க முடியும கிரியை பார்க்க முடியுமல்ல அதே குணமாகிவிட்டாள் வல்லமை புறப்பட்டது உண்டு ஸ்ரீ மறைந்திருக்க முடியாமல் வந்து எல்லாருக்கும் அன்பாக நான் அந்த ஸ்ரீ நான் வஸ்திரத்தை தொட்டவுடன் எனக்கு சோமாயிட்டு வல்லமை வல்லமை அப்படின்னு நடத்தினார் இந்த சிரத்தை சொல்லார் ஒரு நாள் ஒரு பிள்ளைக்கு காய்ச்சல் வந்தார் காய்ச்சல் வந்தபோது வீட்டில் போகண்டாம சொல்லியிருக்கிறார் அதுக்கு இந்த சம்பவம் இருக்கிறது புறப்பட்டு போய் ரோஹியை சோமாக்கிட்டு வாத்தியார் சொல்லி தந்திருக்கிறார் நான் இன்று போய் அதை செய்வேன் என்று சொல்லி அங்கே சென்றார் முதலாவது பிரேயர் நினைக்கிறேன்னு எனக்கு சொல்லி தந்தீங்க வஸ்திரத்தை தொட்ட உடனே சோமாயிட்டான்னு சொன்னா உங்களுக்குள்ளே சுவாமி அல்லவா அது அந்த வல்லமை என்னை தோடும் என்ற விசுவாசத்தோடு தோட்ட அந்த விரும்பி அந்த பிள்ளை சோமாயிற்று இளையிலுவையா அத்தியான வலையில் பிள்ளையை பார்க்க முடியாத தகப்பனார் வந்தார் காய்ச்சலில் போச்சு என்ன ஆச்சு தெரியல அல்ல வெளியே வந்தாப்பா எனக்கு சோமாயிட்டு எப்படி சோமாச்சுமா எப்படி சோமாச்சு என்று சொன்ன அந்த வீழலும் இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டார்கள் இளையிலா என்றைக்கும் இருக்கிறார் அந்த பிள்ளை என்னுடைய தகப்பனார் இன்றைக்கு ஊழியக்காரர அருமையான கத்துடைய பிள்ளைகளே என்று கத்துடைய வல்லமை கிரியை நாம் வல்லமையற்றவர்களா இருந்தால் எபம் பண்ணுது உண்மைதான் தேடுகிறோம் பாட்டு பாடுகிறோம் எல்லாம் இருக்கிறது வல்லமை இல்லாவிட்டால் விழுந்து விழுந்து விழுந்து விழுந்து அது இருக்கும் அப்படி இல்லாதபடி கற்று பிள்ளைகளை வல்லமையை நாடுங்கள் வல்லமையே நாடுங்கள் கர்த்தருடைய வல்லமையை ஒரு மனிதன நிறைந்து இருக்கும் போது ஆரம்பிக்கும் இல்லையிலா பள்ளப்பட்டில ஒரு பாஸ்டர் இருந்தார் ஒரு தியாகி நம்முடைய நம்முடைய பாஸ்டர் அவர் அவருக்கு உடம்புல நிறைய பெரிய பிறகினங்களா இருந்தது அவர் கிறிஸ்தவ வந்து அவர் கடவுளுடைய பிள்ளையாக ஆனால் மாத்திர ஊழியக்காரராகி வாழ்க்கையை கடவுளுக்காக தியாகம் பண்ணி கொண்டிருப்பார் அவர் இப்போ காலையில் எழும்பி கடமைகளை கூட செய்ய முடியாது பக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் அது பிள்ளைகளை சின்ன குழந்தைகள் கையில் எடுத்துக்கொண்டு என்ன பாடலு கொண்டு வருவாங்க சாமி பிள்ளை கொஞ்சம் ஓதி விடுங்க பிள்ளை கொஞ்சம் மந்திரம் மந்திரம் போட்டு அவங்க பாசையில் அவங்க பேசுவாங்க இப்படியெல்லாம் அந்த காரியங்களே அவர் அவர் தொட்ட எல்லாம் சோமாயி அந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷனும் கிடையாது போலீஸுகளும் தனியா போயிட முடியாது அப்படி ஒரு ஊர் அந்த ஊர் அப்படி ஊர் அங்கே ஒரு கன்வென்சன் நடத்தணும் அந்த கன்வென்சன் முடியறது பாதி வந்தலை பிச்சு கொண்டு போயிட்டாங்க கேட்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஊர் அந்த ஊர் ராத்திரி அங்க யார அதாவது எலக்ட்ரிஷாக்கு வைத்து தான் நான் ராத்திரி அங்கே தூங்குவான் இல்லை என்ன நடக்குன்றது தெரியாது மகிப்படுகிறது வாழ்க்கையில என்ன நடந்து பாருங்க ஒரு பிள்ளை பக்கத்து வீட்டுல அங்க நிறைய மாடு வளர்ப்பாங்க பெரிய பெரிய தொட்டி உண்டு மாற்றுகிறது தண்ணி ஊற்றுற தொட்டி அங்கே ஒரு கை குழந்தை இருந்தது கொஞ்சம் தவுண்டு தவுண்டு கொஞ்சம் கொஞ்சம் நடக்கிற பிள்ளை அப்போ பாட்டி அங்கே அடுப்புல வேலை பார்த்துக்கொண்டு பிள்ளையை கொஞ்ச நேரத்தில் காணல இந்த பிள்ளை இந்த தொட்டிக்குள்ளே கையை போட்டு கையை போட்டு விளையாடி தலைகளை விளையாடி தொட்டிகளை விழுந்துச்சு தொட்டிகளை விழுந்த பிள்ளை காணல அப்ப பிள்ளைய காணலைய பாட்டி அதிகமாக தேடினாரு தொட்டியில பார்த்தா தொட்டியில பிள்ளை பிறந்து கிடக்கு அலறி அடிச்சு ஓடி அங்க ஒரு நம்ம சபைக்கு தச்சுமே அப்பதான் வர்றாரு டாக்டர் அவர்ட கொண்டு ஓடினாங்க அவர் பல்ச பார்த்து போயிட்டு இங்க ரோட்டில் வந்து எல்லாம் கதர்வாங்க விட சொல்லி அங்க ஒரு சாமியார் இருக்கிறாரு அங்க கொண்டு போங்க அவரு மந்திரம் போட்டு சரியாக்கிடுவாரு அனுப்பி விட்டார் இங்க வந்தாங்க ஊரெல்லாம் திரண்டு வருது நாட்டாமட்டாம எல்லாருமே சேர்ந்து வராங்க வந்து பிள்ளைய கொண்டு வந்தாச்சு இவர் தேவ வல்லமையில் நிறைந்த ஒரு மனுஷன் இல்லையில சரீரத்தில் பல விளக்கரம் உள்ளவர் ஆனால் தேவ வல்லமையில நிறைந்திருந்த மனுஷன் அவர் சொன்னார் அவருக்கு தெரியும் நன்றாக சொல்லி பிள்ளைய பல மணி நேரம் ஆயிட்டு எவ்வளவு நேரம் நடந்த தெரியாது எல்லாரும் பிள்ளைக்கு உயிர் ஒன்று நடந்த சம்பவம் மதுரை ஜில்லாவில் பள்ளப்பட்டி என்ற இடத்தில் நடந்த சம்பவம் தேவனுக்கு மய்மை உண்டாவதாக உயர் எல்லோரும் அதுல பெரிய ஆளுகளுக்கு எல்லாம் தெரியும் பிள்ளை முடிஞ்சு போச்சு ஆனால் அந்த டாக்டர் ஏதோ ஒரு திருப்பிக்காங்க நம்பளை அனுப்பி விட்டுட்டாருன்னு தெரியும் ஆனால் இப்பொழுது ஜபத்தினால நாம் எஸ் நோக்கி கதறினதுனால வல்லமையை சந்தித்த பிள்ளை உயிரிழ பிள்ளைக்கு உயிர் என் உடனே எல்லோரும் விழுந்து முடிவாங்க கும்பிடுவாங்க வைப்பாங்க பண்ணுவாங்க கொஞ்ச நேரத்தில் மெழுகு பத்தி வந்து குமிஞ்சிட்டு இருந்தது அரசியல் வயதில் குறிச்சி கொண்டு வந்து மழுபத்தியோட கொண்டு வந்து அந்த ஆறாவது முழுவதும் குளிச்சிட்டாங்க மழுபத்தியாக கொளுத்தி இவளுக்கு செய்கிற நன்றி கிழமையாக செய்கிறாங்க அப்படி அப்படி அந்த ஊர்க்காரங்க அந்த பெரிய ஆட்களால் சொல்லிட்டாங்க இந்த இந்த சாமியாரை இந்த விவரை விட்டு உடக்கூடாது இவர் நமக்கு ஊருக்கு வேணும் ஆன அப்படின்னால இவரங்க ஆலயம் கட்டுவதற்கு எல்லாத்துக்கும் ஆலயம் கட்ட முடியாது அப்படி உள்ள ஆலயம் கட்டி அந்த மக்கள் ஆராதிக்கிறாங்க வல்லமையை நாடுங்க கற்றுடைய வல்லமையை நாம நாடுவோம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் நம்முடைய குடும்பத்தில் அது நடக்கும் நம்முடைய பக்கத்து வீடுகளில் அது நடக்கும் பழகிற இடங்களில் நடக்கும் பிள்ளைகளே கர்த்துடைய வல்லமையே நாடுங்க வார்த்த சொது அதற்காக நான் கண்டு செலுத்துகிறேன் வாசிங்க அப்போ சிலர் நாலாவதிகாரம் ஏழாவது வாக்கியத்தை வாசிங்க அவர்கள் நடுவே நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள் அப்போது பேரில் பரிசுத்தாவினால் நிறைந்து அவரை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே இஸ்ரோபேரின் மூப்பர்களே பிணியாளியா இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்கிடத்தில் விசாரித்து கேட்டால் உங்களால் சிறையில் அறையப்பட்டவரும் தேவரால் மறுத்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமா இருக்கிற நசேனாகிய நாமத்தினாலே இவர் உங்களுக்கு முன்பாக நிற்கிறார் உங்கள் எல்லோருக்கும் இஸ்ரோ ஜனங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்க கடவுள் நீங்கள் நீங்கள் சிலுவையில் அறிந்து கொண்டீர்கள் அல்லவா முன்பாக மனிதனை குணம் கொடுத்தீர்கள் நீங்கள் சிலுவையில் அறிந்து கொலை செய்த வல்லமை அந்த வல்லமையே அது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள் என்று நாம் காணுகிறோம் நிறுவம் மூன்றாம் அதிகாரம் பன்னிரண்டு வசனங்களே வாசிக்கின்ற போது அங்கே அப்போ சிலர் பவுலுடைய ஆசை எப்படி இருந்து பாருங்க எல்லாவற்றையும் நஷ்டம் விட்டு எதற்காக வாசிங்க சகோதரின் ஒன்று செய்கிறேன் பின்னாடி மறைந்து முன்னாள் அளித்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் ஒரு வசனத்தை சேர்த்து எழுதுவதற்கு தகுதியாக எல்லாவற்றையும் நஷ்டம் விட்டேன் குப்பையுமாக எழுகிறேன் தேவனுக்கு மயிமை உண்டாததாக அவருடைய ஆசை என்ன வல்லமை பெற அந்த உயிர் வல்லமை கல்ல அடைத்து வைக்கவில்லை பெரிய போறாங்க கல்லறையை மூடினார்கள் சேவர்கள் ஆயுதம் ஏந்திய போர் சேவர்கள் கலரை சுற்றி காவலுக்கு இருந்தார்கள் தேவனுடைய வேலை வந்தது பிதாவினிடத்திலிருந்து வல்லமை அனுப்பப்பட்டது லையோயா அந்த வல்லமை இறங்கியதும் கல் எல்லாம் பட்டமாக பறந்தது போர் சேவர்கள் எங்கே போனார்கள் என்று தெரியாது எப்படியாவது அவருடைய உயிர்த்து வல்லமை நான் பெற வேண்டும் நான் என்ன எனக்கு எது தடையா இருக்கிறதோ சரி நீக்கிவிடுவேன் எது லாபமா இருக்கின்றதோ அவைகள் எல்லாவற்றின் நஷ்டமும் குப்பையுமாக நான் எண்ணுகின்றேன் அவர் சொன்னார் பெற்றுக் கொண்டார் பெற்றுக் அந்த வல்லமை அவர் பெற்றுக் என்று காணுகின்றோம் பிதாவாகி தேவன் என்ன கொடுத்திருந்தார் அபிஷேகம் இருக்கிறது அதோடு வல்லமை சிலர் பரிசுத்தாய் பெற்றிருப்பார்கள் வல்லமை இருக்காது பேசிக்கிட்டே இருப்பாங்க வல்லமை இருக்காது வல்லமை வேண்டும் கர்த்தடைய வார்த்தை நம்மை பார்த்து சொல்கிறது அலுவயா ஹலோ ஹலோ வாசுகலாம் அப்போ சொலர் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வாக்கியத்தை வாசுகலா ஒருநெல்லை வீட்டுல பேது பண்ணிய பிரசங்கம் வாசுங்க எப்படி பரிசுத்தாகி மட்டுமல்ல அதோடு என்ன வேண்டும் வல்லமை வல்லமை வேண்டும் இந்த வார்த்தையை அவர் பேசிக்கொண்டே இருக்கும் வசனத்தை கேட்ட யாவும் ால அவர் பண்ணிக்கொண்டிருக்கும் போதே அங்கே கூடியிருந்த எல்லாருமே வல்லமை இறங்கி அதேபடியால் கர்த்தனுடைய சத்தம் வல்லமை உள்ளதாக இருக்கிறது சத்திலிருந்து வை புறப்பட்டது அருமை அணக்கத்துறை பிள்ளைகளே இந்த நாளிலும் நமக்கு தேவன் அருள்கின்ற வார்த்தை என்ன என்றால் உன்னதத்திலிருந்து வரக்கூடிய அந்த பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் தன்னுடைய அப்போ விட்டு ஆண்டவர் எடுபடும் எடுத்துக்கொள்ளப்படுகிற வேலை வந்தபோது அவர்களுக்கு என்ன சொல்லி சென்றார் என்று இங்கே நாம் பார்க்கின்றோம் இருபத்தி நாலு லோக்கா இருபத்தி நாலாம் வசனத்தை வருவர் தை இதே வாக்கு அனுப்புகிறேன் வருகிற பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நகரத்தில் இருங்கள் என்று இருங்கள் காத்திருங்கள் என்று சொன்னார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த பிளத்தை நான் பெற வேண்டும் கத்தனை தேடுகிற நாம் தேவன் கொடுக்கிற பலத்தையும் நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது பிதாவின் செய்து முடிப்பதற்கு தேவன் தமிழ் குமாரனுக்கு பரிசு மாத்திரமல்லோடு வல்லமையையும் அபிஷேக அந்த வல்லமையான அபிஷேகம் நாமும் பெற வேண்டும் யோகான் ஸ்தானு சொன்னார் நான் உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் எனக்கு பின்னாலே வருகிறேன் அக்கினாலும் அவருக்கு தந்தப்பட்டது என்று நாம் காண்கின்றோம் அருமையான கட்டுடைய பிள்ளைகளே இந்த நாடில கட்டுடைய வார்த்தை பார்த்து சொல்லுகிறது உன்னு வரும் பிளனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் விட்டு போகாதீர்கள் தரித்திருங்கள் தேவன் பிதாவாகிய தேவன் அருடைய போது முதல் நாள் என்னாயிற்று கூடியிருந்த இடம் அசைந்து வந்திருந்த தேவனுடைய தேவனுடைய தேவனுக்குலமான எதிரிகள் தேவ பக்தியுள்ள யூதர்கள் தான் ஆனால் ஏற்றுக்கொள்ளாத எதிரியான யூதர்கள் கலங்கடித்தது அன்றே மூவாயிரம் பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் இந்த வல்லமை இந்த வல்லமையினால் தான் அவர்கள் தொடர்ந்து என்று நாம் காண்கின்றோம் அருமையான கற்று பிள்ளைகளை கூடியிருந்திருக்கிற நம்மை பார்த்து கற்ற சூழல்கிறார் வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள் நமது மூலம் அநேக இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் கண்டுகொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு நம்மளே வல்லமையுடைய கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்ட விரும்புகிறார் நான் கேள்விப்பட்டேன் அவர்கள் எழுதிய நூல்களை பார்க்கும் போதும் நன்றாக எழுதுகிறார்கள் கொள்கை என்ன என்று அந்த இயக்கத்தில் உள்ள ஒருவரை நான் சந்திக்கும் போது தெரிந்து கொள்ள முடிந்தது அனுபவத்தில் வளர்ந்தவர்களாக இருப்பார் அவர் இங்கே வந்தார் அவரிடத்தில் எப்படி பேசும்போது நீங்கள் பர்சுத்தா பெற்றிருக்கிறீர்களா ஆமா புதிய சந்திக்க போகிறார்கள் அருமை மக்களுக்கு பற்றி புகட்டுகிறார்கள் இயேசுதான் தெய்வம் என்பதற்கு அநேக உதாரணங்கள் மூலமாக நிரூபித்து இயேசு ஏற்றுக்கொள்ள வைக்கிறார்கள் வல்லமை இல்லாததினால் அதாவது அவர்கள் ஸ்திரப்பட முடியாமல் போய்விடுகிறார்கள் என்று நாம் காணுகின்றோம் அருமையான தேடி அவரிடத்தில் பல காரியங்களை பேசும்போது அவர் என்ன விரும்புகிறார் என்று எனக்கு தெரிந்தது என்னிடம் சொன்னார்கள் நான் உங்களோடு கூட சேர்ந்து ஜபம் என்ன ஆசைப்படுகிறேன் என்றார் எதற்காக இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு சமயம் கிடைக்கிறது இல்லை ஒரு இடத்துல போய் ஞானசாரத்தை ஆராதன கலந்து கொள்கிறதும் ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அப்படியே அதாவது நீங்கள் சத்தியம் தான் உண்மை இதுதான் சரி அந்த வழியை பின்பற்றுங்கள் அப்போ நாம் சேர்ந்து ஜபம் பண்ணலாம் உங்களுக்கு அந்த அனுக்கிரகம் கிடைக்கும் இல்லாத பட்சத்தில் பழைய போற வல்லமையற்ற உயிரில்லாத மக்களோடு இருந்து கொள்ளுகிறேன் உங்களிடத்தில் இருக்கிற அனுபவம் எனக்கு வேண்டும் அப்படித்தான் பணத்தை கொடுத்து வருவன் கேட்டான் வரத்தேவ மனிதர்களிடத்தில் பணத்தை தர நீ மாதிரி நான் யாருல கைவிக்கிறேன் அவங்க பெரிய துறத்துறீங்க நானும் பெய் துரத்தும் போது என்ன பேயைக்கு வரத்தை பணத்தினால வாங்க பிரயாசப்படுகிறாயா அருமையானங்களே என்ன பார்க்கிறோம் என்றால் இந்த உயிர்த்தெழுந்த பெறுவதற்கு தடையாக எனக்கு லாபமா அதெல்லாம் நஷ்டம் குப்பைமாக உதறி தள்ளுகிறேன் என்று அவர் சொன்னார் லேலோயா தேவனுக்கு மயம உண்டாவதாக ஆண்டு அவர் சொன்னார் இருந்து வரும் பிற நாள் தரிப்பிக்கப்படுவிலே நகரத்தில் எருங்கள் என்று சொன்னார் காத்திருக்க வேண்டும் லேலோயா தடைகளை மாற்றணும் தேவ சமூகத்தில் தேவன் சொன்ன இடத்துல காத்திருக்க வேண்டும் தேவன் சொல்லுகிறது வரைக்கும் காத்திருக்க வேண்டும் பலனை அனுப்புவேன் காத்திருங்கள் எத்தனை நாள் என்று சொல்லவில்லை எத்தனை நாள் என்று குறிப்பிடவில்லை அவர்கள் ஒன்பது நாள் வரைக்கும் காத்திருந்தார்கள் ஒன்று ஒரு அசையும் இல்லை தேவனுடைய வேலை ஒரு வரைக்கும் காத்திருந்தார்கள் பத்தாவது நாள் வல்லமை இறங்கின இறங்கி அந்த இடமெல்லாம் இவளிலிருந்து உண்டான அந்த வல்லமையான மகத்துவமான செயல்கள் கிறிஸ்துவன் எழுத்துக்கொண்டது என்று நாம் காணு உங்களை என்னையும் பார்த்து கர்த்தர் என்று சொல்கிற காரியம் என்ன என்றால் கர்த்தரையும் வல்லமையை நாடுங்கள் கர்த்தரையோட வல்லமையோ நாடுங்கள் கர்த்தரை நாடுகின்றோ கர்த்தரை தேடுகின்றோ வல்லம நாடு வல்லம நாடு மே மேற்கொண்டு நீங்கள் சறிய விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதிய சபை மூன்று பார் இருநூற்றி நாற்பத்தி சேனல் கரை